அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகுண் படினும் நடுக்கற்ற காட்சியவர் இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் கலக்கமற்ற தெளிந்த அறிவினை உடையவர் தாம் துன்பத்தில் தோய்ந்தாலும் இழிவான சாஸ்திரங்களில் பழித்துச் சொல்லப்பட்ட செயல்களை செய்ய மாட்டார்கள் தெளிந்த அறிவு உடைமையின் பயன் பழிச்செயல்களை செய்யாமல் இருப்பதே ஆகும் துன்பம் என்பது உள்ளத்தில் தோன்றி மறையும் ஓர் உணர்ச்சி அது சிறிது காலமே உள்ளத்தில் இருக்கும் இவ்வாறு இடுக்கண் அல்லது துன்பத்தின் இயல்பை உணர்ந்தவர் பழிக்குரிய செயல்களில் ஈடுபட மாட்டார் ஸ்ரீராமர் பரதனிடம் சொன்னதாக வால்மீகி ராமாயணத்திலே இவ்வாறு காணப்படுகிறது லக்ஷ்மி சந்திராத் அபேயாத் வா ஹிமவான் வா ஹிமம் தியஜெத் அத்தியாத் சாகரோ வேளாம் ந பிரதிஜாம் அகம் பிது சந்திரனை விட்டு அழகு நீங்கினாலும் இமயமலையை விட்டு பணி நீங்கினாலும் கடல் கரையை கடந்தாலும் நான் எனது தந்தைக்கு கொடுத்த பிரதிஜையை மீறமாட்டேன் என்று சொன்னார் இரண்டாவது சர்க்கம் நூத்தி பன்னெண்டாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது ஸ்லோகத்துல இருக்கிறது நாளடியார்ல ஒரு அழகான பாடல் பாவமும் ஏனை பழியும் படவருவ சாயினும் சான்றவர் செய்களார் சாதல் ஒரு நாள் ஒரு பொழுதை துன்பம் அவைபோல் அருணவை ஆற்றுதல் இன்று பாவச் செயல்களையும் உலகத்தில் பழி ஏற்படும் செயல்களையும் சான்றோர்கள் செய்ய மாட்டார்கள் அவற்றை செய்யாத காலத்தில் தாம் சாகும்படி நேரிட்டாலும் கூட பாவமும் பழியும் தரும் செயல்களை அவர்கள் ஒரு பொழுதும் செய்ய மாட்டார்கள் என்பது இந்த பாடலின் உள்ளார்ந்த பொருள் இனி பதவரை பார்க்கலாம் நடுக்கற்ற உறுதியான உள்ளம் கொண்ட காட்சியவர் தெளிவான அறிவினை உடையவர்கள் இடுக்கண் தாம் துன்பத்திலேயே படினும் மூழ்க நேர்ந்தாலும் அதை நீக்கும் பொருட்டு இழிவந்த செயல் இழிவான செயல் ஒன்றையும் செய்யார் செய்ய மாட்டார்கள் உறுதியான உள்ளம் கொண்ட தெளிவான அறிவினை உடையவர்கள் தாம் துன்பத்திலேயே மூழ்க நேர்ந்தாலும் அதை நீக்கும் பொருட்டு இழிவான செயல் ஒன்றையும் செய்ய மாட்டார்கள் உறுதியான உள்ளமும் தெளிவான அறிவும் உடையோர் எத்துன்பம் வரினும் இழி தொழில் செய்யார் என்பது கருத்து இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காற்றியவர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்